सच्चिदाननंद विश्वत्पत्ति तापत्रय विनाशाय, विनाशा श्रीकृष्ण शयिता भूरीहुपक्रम योपन ग्रास महावुक्पन ஒருவேளை ஆகாரமானது கிடைக்கவில்லை என்றால் அப்படின்னு அர்த்தம் எதி கிராசகா ந உபநமேத் எதினா ஒருவேளை கிராசகா ஆகாரம் ந உபநமேத் கிடைக்கலன்ன என்ன பண்ணணும்னா அந்த பாம்பு மாதிரி இருங்குற மகாஹிகிவ மஹா அகிஹி அஹிஹினா பாம்பு இவன்னா போல மகா பெரிய பாம்ப போல பெரிய பாம்புனா இந்த மலைப்பாம்பு மலை பாம்பை போல இருக்கணும் அப்படிங்கிறார் அந்த பாம்பு படுத்துட்டேதான் இருக்கும் அதுக்காக ஒன்னும் எஃபர்ட் எல்லாம் போடாது முயற்சி பண்ணாது திஷ்டபுக்கு திஷ்டபுக்குன்னு சொன்னா அந்த பிராரப்தத்தை அனுபவிக்கிறது திஷ்டங்கிறதுக்கு இங்க தெய்வாதிஷ்டம் திஷ்டம்ங்கற ஏதாவது தெய்வம்னா பூர்வ கர்மா நம்ம தெய்வம்ங்கிறதுக்கு பூர்வ கர்மாங்கிறத நிறைய சொல்றோம் அஹ திஷ்டபுக்குன்னு சொன்னா பிராரப்த புக்கு ஆஹாரம் ஏன் கிடைக்கல பிராரப்தத்தை நம்ம புருஷார்த்தத்தினால ஜெயிக்கலாம் ஆனா என்ன சொல்றார் ஆகாரம் மலைப்பாம்பு மாதிரி படுத்துண்டே இரு ஆகாரம் வந்தா சாப்பிடு இல்லாட்டி அப்படி அந்த ஆகாரம் கிடைக்காம இருக்கிற ஒரு கர்மா இருக்கே அந்த கர்மாவை அனுபவிங்கிற ஆஹாரம் கிடைக்காம இருக்கிற அந்த பிராரப்த கர்மாவ அனுபவி அப்படிங்கிற நிராகாரஹா சன் ஆகாரத்துக்கு முயற்சி பண்ணாம நிராகாரஹா அனுபக்கிரமஹா நிராகாரஹான்னு சொன்ன ஆகாரம் இல்லாமல் அதுக்கு வேண்டிய முயற்சியும் பண்ணக்கூடாது அப்படி ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் தினம்மான்னா பூரீணி அஹானி எத்தனை நாள் வரலையோ அத்தனை நாளுக்கு இருங்கிற பூரீணி அகானினா நாட்கள் பூரினா ரொம்ப நாள் வெகு நாட்கள் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்லை வெகு நாட்கள் என்ன அர்த்தம் படுத்துண்டே இருக்கட்டும் படுத்துக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுமா அப்படின்னு அந்த மலைப்பாம்பு கிட்ட படிச்சேங்கிறார் மலைப்பாம்பு எப்படி ஆகாரம் வரைக்கும் அது முயற்சி பண்ணாம அப்படியே படுத்துட்டு அது மாதிரி இருக்கணும்னு நான் நினச்சிருந்தேன் தெரிஞ்சிட்டேன் அதனால எனக்கு மலைப்பாம்பு ஒரு குரு மாதிரி தான் பக்கத்தில் வந்தால் தான் அது சாப்பிடும் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ருச்சியாக இருந்தாலும் சரி ருச்சி இல்லாட்டாலும் சரி கிடைச்சத சாப்பிடும் மலைப்பாம்பு அது மாத்திரம் இல்லை ஆகாரத்துக்காக அங்கங்கேயும் அலையாது இருக்கும் அது மாதிரி நானும் பேசாமல் பகவானை தியானம் பண்ணிட்டு இது நம்ம சப்ளை பண்ணிக்கணும் மலைப்பாம்புன்னு தியானம் பண்ணாது அதனுடைய இன்ஸ்டிங் அது ஆனா நம்ம அதை பார்த்து நம்ம முயற்சியை எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற வில்லை யூஸ் பண்ணி நம்ம அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்க உபதேசம் பண்றார் ஆஹா மலைப்பாம்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அரிசம் இல்லை மலைப்பாம்பு கிட்ட இருந்து இந்த திருஷ்டாந்தத்தை தெரிஞ்சுட்டேங்கிறார் அதுக்காக இனிமேல் அவர் சொன்னாரு சொல்லிட்டு மலைப்பாம்பு மாதிரி ஏதாவது பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படி பண்ணணும்னு இருக்குன்னு இருந்துக்கலாம் ஆனா யோகிக்கு அப்படி இருக்கவும் தெரியணும் எத்தனையோ திருஷ்டாந்தம் சொல்லி இருக்காரு அதுல ஏதோ ஒரு திருஷ்டாந்தம் அப்படி இருக்கவும் தெரியணும் அதுதான் விஷயம் இந்த ஸ்லோகார்த்தத்தை இந்த அளவுல பூர்த்தி பண்றேன் இனி அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்ப்போம்